அருணகிரதீ கந்த நம் கராமரா மருணம் மயூராதி மகாக்கூடம் மனோஹாரிஹம் ஹச்சிகேகம் ஹிதேவேவம் மகாவேதாவம் மகாேவாலும் பதேலோகம் பள்ளி தேவசனா காந்த ஸ்மரணன் பேஜய் சுப்பிரமணியோகம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இந்த சொல்கிறோம் மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோஹார தேகம் மகச்சித்தேகம் மகே தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலும் பஜேலோகபாலம் ஆச்சாரியால் கொடுத்த சுப்பிரமணிய புஜங்கம் எப்படி நம்முடைய இந்த அருணகிரிநாதருடைய அந்த கந்தர் அனுபவத்தி ஒவ்வொரு பாட்டும் ஐம்பத்தி பாட்டும் ஒவ்வொரு விதமான ஒரு கோரிக்கையை கேட்கிறாப்பில் இருக்கு இல்லை ஒவ்வொரு ஒரு பிரயோஜனம் இருக்கிறாப்புல இருக்குது நமக்கு என்ன பிரயோஜனம் செய்யுங்கிறாப்பிளையும் காமிக்கிறாப்புல மாதிரி அவர் கொடுத்தேன் ஆச்சாரியால் கொடுத்தேன் அதை வச்சு தான் இது சொல்லணும் ஏன்னா அது ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னால் அவர் கைலாச சங்கரனே க காதடி சங்கரன் முன்னால் காமிச்சிருக்கார் அவரே ஒரு வழியாக வச்சுக்கலாம் அவர் வந்து கொடுத்த முப்பத்தி ஒரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு உரிமான ஒரு அர்த்தம் இல்லது அடைய வேண்டிய விஷயம் ஒரு பிரயோஜனை காமிக்கிறாப்புல சொல்லுவார் வேதார்த்தங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உண்டான லட்சியமே இந்த முருகன்தான் பிரம்மம் அதாவது வேதவியாசர் என்ன சொல்கிறாருன்னா பல கோடி கிரந்தங்களால் சொல்லப்பட்ட விஷயத்தை அறஸ்லோகத்தை சொல்கிறேன் பார் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனா பரகான் அது வந்து அப்படின்னா அந்த வேதாந்தத்தின் மூலமாக இந்த மாதிரி பிரம்மத்தை அதாவது இந்த மாதிரி ஒரு லக்ஷணம் டெஃபனேஷனோடு இருக்கக்கூடியதாக இந்த பிரம்மத்தை உணர வேண்டும் உணர்ந்து அந்த பிரம்மத்தினுடைய சைத்தன்யம் பிரதிபிம்பம் பிம்பமாக கூடி தான் இப்போ ஜீவன்னு சொல்லப்பட்டு நீங்களோ நானோ அப்படிங்கிறத உணர்ந்து நம்முடைய எல்லா விதமான பந்தங்களையும் எல்லாத்தையும் அப்படிப்பட்ட அந்த பிரம்ம ஜானம் நமக்கு சித்திக்கணும் இதெல்லாம் சொன்னால் எப்படியாக நடக்கும் இப்போ அதுவும் கலியுகத்தொண்டில் அதுக்குதான் நிர்குணமான பிரம்மம் அதாவது பேரு ஊர் குணம் வடிவம் எண்ணு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதுக்கு அது உணர்வால் மட்டுமே பரமசுத்தமான ஒரு சித்தத்தில் மாட்டும் இறைவனுடைய கிருப்பையால் கருணையால் இல்லது பிரம்மஜான கருணையால் கிடைக்கக்கூடிய ஞானமான அந்த ஆனந்த உணர்வு இருக்கேன் அது மிக மிக கஷ்டம் இல்லையா அது சகுணமாக இருக்கிறது நம்ம முருகன் அதுதான் ஆச்சாரியால் காண்பித்தார் நம்ம சங்கரபகவத் பாதால் ஆறுவிதமான உபாசனா மார்க்கம் காண்பித்தார் ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாத மகேஸ்வரம்னு சூரியநாராயணனோ மகாகணபதியோ அம்பாளையோ மகாவிஷ்ணுவையோ ஈஸ்வரனையோ நீங்கள் வந்து உபாசனை பண்ணி அது சகுணமான ரூபம் அதாவது வடிவம் உண்டு பேர் உண்டு அதுக்கு உபாசனம் மூலம் உண்டு அது மூலமாக பக்தி ஞானத்தை அடைந்து அவர்கள் மூலமாக நிக்குணமான தெய்வத்தை அடைய முடியும் அதுதான் ப்ராசஸ் அதில் இது இருக்குது எப்படி இருக்குது அக்னி அக்னி தான் சொல்லப்பட்ட முருகன் வேலை சேர்த்து கொண்டு அந்த வேல் மூலமாக தான் கௌமாரத்தை காண்பிக்கிறார் கௌமாரம் சொல்லப்பட்ட குமார சம்பந்தமான உபாசனையை காண்பிக்கிறார் நம்ம ஆச்சாரியன் அது வேற அந்த விஷயமாக அப்படி இருக்கிறது வந்து கர்மபக்தி ஞானங்கிற மூலமாக அடைய வேண்டிய பல நாட்களில் இருந்து தாண்டி நிர்குணமான நிர்குண ரூபத்தில் இருந்து நிர்குணமான ஒரு ஒரு இதில் ஒரு சன்னிவேஷத்தில் இருந்து அந்த எல்லா அகங்காரம் அமகாரங்கள் எல்லாத்தையும் தொலைச்சி அந்த பிரகிருதி அதாவது மாயையை வென்று அதுக்கப்புறம் குரு கிருப்பையால் மகாபாக்கியங்களால் சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை உணர வேண்டும் அல்லது இந்த உபாசனம் மூலமாக பண்ண வேண்டும் அதை சைவ சித்தாந்தில் என்ன சொல்வார்கள்னா சரியை கிரியை யோகம் ஞானம்னு சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவார் அது எல்லாம் இப்போ இப்படித்தரும் எல்லோரும் பண்ணணும் பொதுவாக ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பண்ணணும் தொள்ளாயிரத்தி பேர் இப்படி போகிறபோது ஒரே ஒருத்தரான நம்ம யார் அருணகிரிநாதர் நேர கொண்டு போய் அவருக்கு வந்து இந்த கர்மாவை பற்றி அவருடைய விஷயங்களை எங்கேயுமே இருக்காது பக்தி ஞானத்தை பற்றி இருக்கும் அது இருக்கும் அவரை கொண்டு நேராக கொண்டே போஸ்ட்டு டாக்டர் கொண்டே வச்சுட்டார் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சர் மாதிரி கொண்டே எங்கே வச்சுட்டார் யார் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து அப்படி போன்றிருக்க முருகப்பெருமானுடைய அளவில்லாத கருணையார் அப்படி கொண்டே வச்சுட்டார் அப்போது அவருடைய கருணையால் இருக்கிற போது இந்த மாயை அகற்ற முடியும் அதுதான் நேற்றிக்கு உண்டான ஒரு பாசுரத்தில் காமிச்சது அது பெரிய மகமாயை பெரியா மாய ஆறு முகங்களாக இருக்கக்கூடிய முருக கடவுளால் அந்த மகாமாயையை களைந்து இருக்க முடியும் அப்படி முருகன் உபதேசம் பண்ணியும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையெல்லாம் விடாமல் இந்த லோக்கத்தில் இருக்கிறது நான் சோ சோர்ந்து போடுவேனே மனமே முருகனை நினை அப்படிங்கிற ஆப்பில் நேர்த்திக்கு உண்டான பாசுரத்தில் காண்பித்து அதுக்கு என்ன சொல்லுறது அருமுக பெருமானுடைய திருநாம நாமகங்கீர்த்தனத்தையும் சொல்லது அதனால் சொல்லி உலகமாயை ஜெயிக்க வேண்டுங்கிறத காண்பித்தார் அதனால் அப்படிப்பட்ட மயில் வாகனத்தில் எதிர்கொண் ஏறிக்கொண்டிருக்கக்கூடியவனான நாலு விதமான மகாவாக வாக்கியங்கள் அதெல்லாம் வேதாந்த வாக்கியங்கள் உப்பநிதத்தில் சொல்லப்பட்ட வேதாந்த வாக்கியங்கள் இதெல்லாம் இதுக்கு வந்து பல காலங்கள் பலவிதமாக பிராக்டிஸ் பண்ணி அதாவது பயிற்சி எடுத்து அடைய வேண்டிய விஷயங்கள் குருமுகமாக அடைய வேண்டியது பிரதான புருஷ வஸ்துவாக இருக்கக்கூடிய பார்க்களுடைய மனசை அபகரிக்கிறக்கு மாதிரி அழகான ரூபத்தை கொண்ட நம்ம மகான்களுடைய மனசை வந்து வீடாக வச்சுட்டு கூடிய நாலு வேதங்களுடைய மகத்து தாத்பரியத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய சர்வ ஜகத்தையும் அந்த அண்டாண்டங்களையும் ரட்சிக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த பரமேஸ்வருடைய புத்திரனான சுப்பிரமணிய கடவுளை நான் வணங்குகிறேன் பூஜ் பூஜிக்கிறேன் ஆசிரியிக்கிறேன் சரணமடைகிறேன் சொல்கிறாப்பில் சொன்ன ஸ்லோகம் தான் நம்ம ஆச்சாரியர் சொன்ன ஸ்லோகத்தை நம்ம சொன்னது அதுதான் அவர் பண்ணாதான் இந்த மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை எல்லாத்தையும் போய் கடைசியில் அவர்களிட்ட ஒரு பக்தி வரும் அவருக்கு முன்னால் இருந்தது விஷயம் வேறு அதாவது முருகனால் ஆள் கொண்டப்பட்டது முன்னால் இருந்த விஷயம் வேறு அதுக்கப்புறம் சும்மாயிரை சொல்லறேன்னு அப்படின்னு சொன்னதோ இல்லை வந்து அவருக்கு வந்து நாக்கில் அவருக்கு அந்த ஞானபரமான வேளால் அவர் பிரணவத்தை சொன்னதோ பிரணவ உபதேசம் பண்ணதோ திருப்புகள் பாடுன்னு சொன்னதோ பார்த்தா அப்போ வந்து அருணகிரிநாதருக்கு செய்த ஒரு அருள் யாருக்கும் கிடைச்சிருக்காரு அவ்வளோ ஒரு வசதி இப்போ அருணகிரிநாதர் வசதி இதை ஒரு பாயிண்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது நிறுவனம் அதாவது அருணகிரிநாதர் வசத்தி அஸ்ட் அது அப்படின்னு நம்ம வந்து முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அவர் பண்ண கிரந்தங்களில் அவர் பண்ண நூல்களில் அனுபூத்தி வசதி ஏன்னா அந்த அனுபூதிங்கிறதான் ஒரு ஜீவன் நானோ நீங்களோ அடைய வேண்டிய ஸ்டேஜுக்கு அப்போது அடையிற போதோ அடைஞ்சு முடிஞ்சு இருக்கிற போதோ காண்பிக்கக்கூடிய விஷயத்தை இந்த அனுபூத்தில் சொல்கிறார் கந்தர் அனுபூத்தில் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து அந்த முருகப்பெருமானுடைய பிரம்மாநுபவமான ஆனந்த அனுபவத்தை அடைவதற்கு முன்னாலேயும் அடைந்தவும் அடைந்த பின்னும் இருக்கக்கூடியது அதனால தான் மருடி மறுபடி அதை விடாம சொல்லிண்டே வந்தேன் அடியனுக்கு அந்த ஒரு நன்றாக உணர வேண்டும் அதை வந்து அப்படியே பரிய வேண்டும் அதாவது கந்தனை அடைவதற்காக கந்தனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு கந்தனிடம் அடையக்கூடிய அந்த நித்திய ஆனந்த அனுபவமானதான் அனுபூத்தின்னு சொல்லப்பட்ட தொடர்ச்சி ஆகக்கூடியது அதாவது இந்த ஜீவன் முருகனாகவே முருகனுடைய ஆனந்த ரூபமாகவே ஞான ரூபமே ஆகிறத தான் அப்படி சொல்லிட்டு வந்ததை தான் நம்ம வந்து நேற்றிக்கு அந்த இதை வந்து பாசுரத்தில் அவன் கருணையால் தான் இந்த மகாமாரியை வெல்ல முடியும் அவனும் ூபம் பரோட்ச ஜனானம் அவ்ளேசில கிடைக்குமா சத்குரு கிருப்பையால சாஸ்திர வாக்கியங்கள் ஒரு விஸ்வாசம் ஏற்பட்டு சத்குருவினால அடையப்பட்ட குடிதின் அந்த அபரோக்ஷானம் அபரோக்ஷ அனுபூதி எய்வதற்கு அந்த மெய்ப்பொருளை சதா தியான பண்ணுறது அவனுடைய அருளை அடைய வேண்டும் இந்த ஜெகன்மாயி இந்த மாய் மகாமாயிலிருந்து தெளிவு பெறலையே நீ கேட்குற அப்போ அந்த அனுபூதி நிலையை அடைவதற்கு இந்த நேத்துக்கு பார்த்த பா பாடல் உணர்த்துக்குது கற்றதை கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ அப்படின்னு தாய்மார் சொல்கிற மாதிரி இந்த நிலையை பற்றி தான் சொன்னது அப்போது கல்வி கேள்விகளால் பரோட்ச ஜியானம் இந்தப்புறம் அப்புறம் திடமாய் போய் அபரோட்ச ஜானம் அடைவதற்காக அப்படியே துடிச்சுருக்கக்கூடியது தான் இதை காமிக்குது அப்போ பரோட்ச ஜியானத்தால் பக்குவம் அடைந்தவர்கள் அபரோக்ஷானம் அடைவதற்கு அபியாசிக்கக்கூடிய அதுக்காக முயற்சிக்கக்கூடிய காலத்தில் இந்த பாடல் இருக்கேன் அதாவது மகமாய கலைஞர் அது வந்து சித்திக்கும் அது அவனுடைய கிருப்பையால் சித்திக்கும் அது அவன்தான் கிருப்பையும் அவனு கிருப்பையால் தான் சித்திக்கும் அதனால் சொல்கிறார் இன்னிக்குண்டான பாட்டை பார்க்கும் திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியாளனினவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி தனியா திணியான திணியான மனோசிலை மேதுனதாள் அணியார் அரவிந்த மரும்பும் அது பணியா என வள்ளி பரம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி இது தியானம் பண்ணுறதற்கு உண்டான ஒரு தியானத்தை பிரார்த்திப்பதற்கு தியானம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாசுரமாக பிரார்த்தனை பண்ணார் திரணியான மனோசிலை மீது குணத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகா பரண திரணியான கெட்டிப்பட்டு இருக்கக்கூடியது அந்த மனோ சிலை மனசு மனசு கல்லுமாறு இருக்கு ஏற்கனவே இதை பத்தியோ அப்படியானு சொல்ல ஞாபகம் நினைக்கிறேன் அந்த பாகவதத்தில் சொல்றதுண்டு ஒரு மனசு வந்து வைராக்கியம் அடைவதற்காக அங்கே காண்பிப்பார்கள் அந்த மனசு வந்து உருகனும் கசியணும் எந்த கடவுளை பற்றி நினைச்சாலும் சரி அது வந்து மாகணபதி ஆட்டாலும் அம்பாளாக ஆட்டாலும் அது மகாவிஷ்ணுவாகட்டாலும் கிருஷ்ணனாகட்டாலும் சிவனாக இருக்காட்டாலும் முருகனாக இருக்காட்டாலும் அது வந்து மனசு கசியணும் அது எப்போ கசியும் அவரை அதாவது அந்த கடவுளை பற்றிய ஒரு ரூப லாவண்யம் அவருடைய கல்யாண குணங்கள் அவருடைய பலவிதமான திரு லீலைகள் அதனால் அவருடைய கருணை இதெல்லாத்தையும் நினச்சி அவர் உங்களுக்கு செய்கிற ஒரு கருணை இதெல்லாத்தையும் நினச்சாதான் மனது உருகும் மன உருவதற்கும் பக்திக்கு மனது உருக வேண்டும் ஞானத்திற்கு புக்தி தீக்ஷமாக சுத்தமாக இருக்கணும் இது முக்கியமான விஷயம் அப்போது அப்போ மனசு உருகணும் உருகினா தான் வந்து அப்படி அது பாறையாக இருக்குது அதுதான் சொல்ல வந்துட்டு சீதாப்பேட்டையில் இருக்கிற ஒண்ணாந்தோர பார மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவது அந்த தாமரை மலரணும் எந்த தாமரை முருகனுடைய ரெண்டு திருவடிகள் அழகான திருவடிகள் இருக்குது அது மனசான அந்த கல் மேலே மலருமா மலரணும் அது வரணும் அதுக்கு தான் சொல்கிறார் ரெண்டு விதமாக ரெண்டு ரெண்டு பாகமாக காமிக்கிறார் ஒன்று அதுவனுடைய முருகனுடைய அந்த பாதார விந்தங்களான அந்த தாமரை பு தாமரை புஷ்பங்கள் போல் அவ்வளோ ஒரு மென்மையாகவும் மிகவும் அருமையாகவும் தூய்மையாக இருக்கக்கூடிய அது வந்து மனசில் அதுவோ கல்லுமாக இருக்குது எப்படி மலரும் முதல்ல சேர்க்கை மலரும் சொல்வாங்க சேர்த்து வந்து ஜலத்தோடு இருக்கும் அப்படியே கலங்கி இருக்கும் கலங்கி இருக்கும் அதில் வந்து அந்த தாமரையினுடைய ஒரு கொட்டையை போட்டு அதில் இல்லையா அப்போது அது வந்து மனது கதிகத்தை பற்றி சொல்லக்கூடியதை உரு உருப்பாக்கும் இன்னொரு பக்கம் தன்னுடைய அதாவது இச்சாசக்தியார்கள் கிரியாசக்தியாக இருப்பதையும் தேவசேனா இச்சாசக்தியாக இருப்பது வள்ளியை வந்து அந்த மர்க்கட நியாயமாக தேவசேனா இருந்தால் மார்ஜார நியாயம் மூலமாக இவர் முருகனே போய் ஆட்கொண்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கடிமனம் போகும் செய்து கொண்டாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வந்து அப்படி ஒரு பக்தை அதனால் அப்படி உருகக்கூடிய முருகனுக்காக உருகக்கூடிய தபஸ் பண்ணி உருவக்கூடிய தன்னுடைய மனாளாக இருந்தாலும் அந்த வள்ளி என்னுடைய வந்து உனக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பக்தனுக்கு அப்படி தூரம் வணங்கி பகவான் வருகிறான் உனக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்ல வரார் பணியாக எனக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன உனக்கு பண்ணிட்டோம் நான் உனக்கு என்ன செய்யட்டோம் எனக்கு என்ன நீ ஆகிய என்ன உனக்கு பண்ணிட்டோம் அப்படிப்பட்ட தன்னுடைய மன தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பக்தை அதுவும் பிரேம பக்தி அப்படிப்பட்ட பிரேம பக்தியினுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறாப்புல அவர் அவர் குறைவே இல்லார் அதிமோக மிகுந்த காதல் கொண்டுள்ள அதாவது அன்பு கொண்டுள்ள தயாபரணி கருணை கருணை கடவுளை தான் கருணாகரணேன்னு சொன்னது கருணை கடவுள் திணியான மனோசிலை கடினமான மனசு கல் அதாவது பாராங்கல் மாதிரி இருக்குது கல் மேலே உன்னுடைய தாள் உன் திருவடியாகுது அணியாரரவிந்தம் அது அனுபமும் வருமா அழகிலிருந்து தாமரை வந்து கல் மாதிரி இருக்கக்கூடிய மனசில் மலருமா அப்படிங்கிற எனக்கு என்ன பண்ணிட்டோம் எனக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டு அப்படிப்பட்ட வள்ளியம்மையினுடைய அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணக்கூடிய வணங்கு கொடுக்கக்கூடிய குறைதல் இல்லாத மிகுந்த அன்பு கொண்ட நம்ம அப்படி தூரம் கேட்குறாருன்னா அதாவது மனைவியாக பார்க்குறாரா இல்லை பக்தையாக பார்க்குறாரா மனைவியாக இருந்தாலும் மிகுந்த ஆழ்ந்த காதல் பக்தி கொண்ட பக்தையாக பார்க்குறார் அவர்களிட்ட உடனே இவருக்கு வந்து கருணை பொங்கி வருது அப்படிப்பட்ட கருணை கடவுளே ஆனால் எனக்கு வந்து உன்னுடைய பாரங்களை தாங்கக்கூடிய அளவில் என்னுடைய மனசு வந்து உருகவே இல்லையேன் கடினமான மனசான கல்லு மேலே உன்னுடைய பாரமாகிய அழகு நிறைந்த தாமரை மலர் எப்படி மலரும் உன் புரியவே இல்லையே எப்படி வருங்கிறார் அதாவது மனைவி பேச்சை கேட்டால் தாசான தாசனாக இருப்பான்னு சொல்லுவார் அவர் மனைவி பேச்சு கேட்குறா மாதிரி இல்லை பக்தை பிரேம பக்தை இவரோ பிரம்மமாக இருக்கக்கூடிய ஜோதி இளம்னால சொன்னேன் ஜோதி அப்படிப்பட்ட அந்த பிரபோட்ட இது இருக்குமா காமம் இருக்குமா இருக்காது அவனுடைய அடியாரர்களிட்டே காமம் இருக்காது அப்போ அருணகிரிநாதர் சொல்கிறார் அவர் வந்து ஏற்கனவே சொல்லுகிறார் கடந்தேன் வெங்காம சமுத்திரமே கூடார் கல்லு குடித்தா மயக்கம் வருது காமத்தை நினைச்சாலே மயக்கம் வரும் ஆனால் முருகனை நினைத்தால் அருணகிரிணாதத்துக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ணது பார்த்தா அவருக்கு எந்த காமமும் கிடையாது அப்படி பண்ணியிருக்காரு அதனால் முருகனுடைய அருள் பெற்றவர்கள் அருணநாதர் அரசு தேரில் அப்போ முருகனை சிந்திக்கக்கூடிய அடியார்கள் பார்க்குங்க திக்கில் கூட காமம் இருக்கார் அதனால் சுப்பிரமணிய சுவாமி வள்ளிட்ட போய் பணிந்தாரா பணிய வெள்ளியா பணிவா பணிய வெள்ளையாக பணிந்தாரான்னா இது ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு தீபத்துட்டையோ ஒரு அக்னியிட்டையோ போய் சுட்டுக்க போகிறதுன்னு பலை வளைக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு குழந்தைக்கு வந்து புத்தி காமிக்கிறாப்புல ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாரே ஒரு அப்பா அந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கலாம் இப்படி கிருபானந்த வரியர் சொல்கிறார்கள் அதனால் உள்ளத்தை ஊருக செய்தால்தான் ஆண்டவனை அடைய முடியும் உள்ளத்தை முருகன் செயல் அவனுடைய அருளை பெற முடியும் அவனு அருள் அறிந்தால்தான் அவருக்கு தான் அதிகமான அருள் கிடைத்தது அவர் என்ன பண்ணாரோ போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னாள் ஜென்மத்து ஆனால் இந்த ஜென்மத்தில் அவருக்கு முருகனால் முருகால் சொன்ன மாதிரி முழு முழு அனுகிரகம் கிடைச்சது முழு முதற்கடவுளான முருகனால் அருணகிரிநாதனான தாசருக்கு முழு கருணை கிடைத்தது அதுதான் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் சரிவே இல்லை அவர் மேலே உயர்ந்தார் பக்தியில் ஏற்கனவே உயர்ந்தவர் உயர்ந்துட்டே இருந்தார் ஞானத்தை அடைந்தார் அனுபூத்தி அடைந்தார் அதனால் தான் இந்த அனுபூத்தியை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த அப்படி அவருக்கு இருக்கிற மாதிரியும் கெட்டியாக கல்லும் பாறாங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மனசு குழைய வேண்டும் குழையிறதா அவரை ஒரு மனசை தொட்டு பார்த்துக்கணும் இது இவ்வளோ தூரம் இப்போ சொல்கிறது அப்போது திணியான மனோசிலை நிறை இறைவனை நினச்சி ஊருக வேண்டும் உருகாமல் கெட்டியாக போச்சுன்னா அப்போ பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த பக்தியோ ஞானமோ வராது தாமரைக்கு பங்கஜம்னு பேர் சேற்றில் மலை கூட சிந்தாமரை அது வந்து உருகாத இடத்துல எப்படி அந்த பங்கஜம் வரும் அப்போ இருவனை இறைவனை நினைத்து நினைத்து உருகக்கூடிய அடியாரளுடைய உள்ளத்தில் இறைவன் புகுந்து உரைகிறான் அப்படின்னு காண்பிக்கிறார் அதனால் கண் அப்படிப்பட்ட முருகக்கடவுள்கிட்ட கல்யாண குணங்கள் அவனுடைய அருள் அவனுடைய கருணை அவனுடைய மேன்மை அவன் காண்பிக்கக்கூடிய எளிமை இவெல்லாத்தையும் பார்த்தா அப்போ நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுகளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணு என்ன அப்படியும் மனசு இழகும் அப்ப நினை நினைச்சான் பனியா என பணியாயனவள்ளி பராமணியோன்னா நான் உனக்கு என்னக்கிற நாம் என்ன செய்யட்டோம் உனக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அதுவும் வந்து இரண்டாயிரம் கடை கடைசி கல்யாணம் பண்டார் இல்லையா வள்ளி அதனால் அவள்ளி இல்லையா அவர்கிட்ட அப்படி கேட்குறார் அப்போ கருணையால் செய்யக்கூடிய விஷயம் அப்போ வள்ளி அம்மை முருகனுடைய அனுகிரகத்துக்காக அரிய தபஸ் பண்ணவர் அதனால் அவரை இறந்தும் பணிந்தும் ஆட்கொண்டு அப்படின்னு சொல்கிறார் குமரகுருவர் சொல்லக்கூடிய பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு தெய்வ குரப்பெண் குறுப்பறிந்து அருகனைந்துண் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்குள் பணி கென குறையிறந்து நின்றவன் அன்பு செய்வார்களுக்கு பக்தி செய்வர்களுக்கும் இதேவன் ஏவல் புரிவான் இது அவனுடைய அளப்பெரும் கருணை சுந்தரருக்கு வந்து எப்படி பகவான் பரமேஸ்வரன் அவர் வந்து போய் போய் பிக்ஷாடனம் பண்ணி உணவு கொண்டு வந்து கொடுக்குறார் அவருக்காக வந்து பெண் பேசுகிறதுக்காக திருவாரூர் நடக்கிறார் அவருக்காக வந்து தங்கம் கொடுக்குறார் அந்த சுந்தரருக்காக என்னதான் அவர் செய்யலை அப்படியே அவர் பார்க்கலாம் நீங்கள் இறைவன் வந்து இதே மாதிரி பார்த்தா கண்ணனுடைய ஒரு சரித்திரத்தில் அஷ்டபதிகள்லாம் பாடுவார்கள் இல்லையா அதில் இருபத்தி நாலு அஷ்டபதியில் பத்தொம்பது அஷ்டபதியில அந்த ரா பார்த்து கண்ணன் சொல்லக்கூடிய விஷயம் நீ வந்து உன்னுடைய த தலையை காலை எடுத்து என் வை என்னுடைய ஹதயத்தில் வை அப்படின்னு சொல்லுவார் அப்போ எனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வேகம் என்னுடைய சூடு அப்படி வந்து தனியும் அப்படின்னு இது தப்போன்னு சொல்லிட்டு போயிடுவார் அழிச்சிடுவார் அவர் ஜெய ஜ கவி அதுக்கப்புறம் பர அந்த மகா கண்ணனே மறுபடியும் அந்த ஜெயதேவருடைய ரூபத்தில் வந்து அந்த எழுதின ஓ அடித்த மறுபடியும் அது எழுதிட்டு போவார் அது வந்து பிரசித்தம் பண்ணப்பட்டிருக்கேன் பிரசித்தமாக எல்லோருக்கும் தெரிஞ்சது அந்த நாமசங்கீர்த்தன ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது தெரியும் அந்த பத்தொம்பதாவது அந்த மாற்றி எழுதின அந்த ஒரு சரணத்துக்கு ஒரு தீபாவதனை காண்பாரு அப்படியும் உன்னுடைய ராதையிட்ட அவர் கேட்குறாரு பாதத்தை எடுத்து என் தலைமையில் வைத்து என்னுடைய ஹதயத்தில் வை அப்படின்னு அதனால் வள்ளியை பணிந்ததுங்கிறது அளவில்லாத ஒரு கருணையால் காண்பிக்கிறது பரம பக்தைங்கிறத காமிக்கிறார் அதனால் அவன் தயாபரணின்னு சொல்கிறாரு அதனால் வள்ளி ஏ பிரபோ கருணாகர கடவுளே சுப்பிரமணிய சுவாமி உன்னுடைய பாத தாமரை மலர் என் மல மனசில் மலர்வர்க்கு அனுகிரகம் செய்வாயாகங்கிறார் ஞானஸ்கந்தார் புனமஸ்கு ஒற்றிவேல் முருக்கு வெற்றிவேல் முருகன்